தோடர்களே கீராத் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் நாட்டை நீங்கள் விரைவில் வெற்றி பெறுவீர்கள் என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் மிஸ்ரை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கீராத் என்று குறிப்பிடப்படும் வார்த்தை பேசும் நாடு அது அவ்வூர் மக்களிடம் நீங்கள் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அந்த நாட்டை நீங்கள் வெற்றி பெற்றால் அவ்வூர் மக்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நம்மிடம் பொறுப்பும் இரத்த உறவும் உள்ளது என நபிசல்லாஹ் அலிஹசல்ல அவர்கள் கூறினார்கள் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இரத்த உறவு என்பது மிஸ்வாசுகளில் ஒருவராக நம் இஸ்மாயில் அலி வசலாம் அவர்களின் தாயார் ஹாஜர் இருந்தார் பொறுப்பு என்பது அவர்களில் இருந்துதான் நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களின் மகன் இப்ராஹிமின் தாயார் மாறியாரது எல்லாம் உங்க அவர்கள் இருந்தார்கள் என்பதாகும்